வணக்கம் நேயர்களே நண்டினியின் சரித்திர தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு கால்சா என்ற சீக்கிய அறப்படை இயக்கத்துக்கு குரு கோவிந்த் சிங் குரான் குரு கோவிந்த் சிங் அவர்கள் அடிக்கல் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நாளில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு நோவா வெப்டர் என்பவர் தனது டிக்ஷனரி அகராதிக்கான முதலாவது பதிவுக்கான காப்புரிமையை பெற்று கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஹங்கேரி ஆஸ்திரியாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஜான் ஜான்ஸ் பூத் என்பவரால் சுடப்பட்டார் அடுத்த நாள் அவர் உயிரிழந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒலி படங்களை பாவித்து அசையும் படக்காட்சியை காட்டும் கினட்ஸ்கோப் கேஐ என்இடி ஓஎஸ் சிஓபிஇ கினட்டோஸ்கோப் என்ற அசையும் ஒளிப்படக்கருவியை காட்சிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிரிட்டனின் பயணிகள் கப்பலான டைட்டானிக் வட அட்லாண்டிக் கடலில் பனிப்பாறை ஒன்றுடன் மோதியது அடுத்த நாள் இது ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று பேருடன் கடலில் மூழ்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பம்பாய் துறைமுகத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர்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 லைகா என்கின்ற நாய் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளியில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அம்பேத்கர் இந்திய சட்ட நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சம்சத் பேகம் இந்திய பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அலி அக்பர் கான் இந்துஸ்தானி இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பி ஏ பெரியநாயகி திரைப்பட பின்னணி பாடகி மற்றும் கர்நாடக இசை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எரிக் வேன் டேனிகன் சுவிட்சர்லாந்து எழுத்தாளர் இவர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜார் ஃப்ரெ ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் ஹேண்டல் ஜெர்மன் ஆங்கிலேய இசையமைப்பாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைமன் கதிர்வேல் பிள்ளை ஈழத்து நீதிபதி அகராதி தொகுத்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ரமண மகரிஷி தமிழகத்தைச் சேர்ந்த ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா இந்திய பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகுல சாங்கிருத்தியாயன் இந்திய மதகுரு வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சிமோன் டி போவார் பிரெஞ்சு மெய்யியலாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிபி ஸ்ரீனிவாஸ் இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் இந்நாளின் சிறப்புகள் உலக சித்தர்கள் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே